قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم وان ليس للانسان الا ما سعى وان سعيه سوف يرى ثم يجزاه الجزاء الاوفى وقال تعالى ايضا ان ارهبنا الامانه على السماوات والعرض والجبال فبين ان يحملها واشفقنا منها وحملها الانسان انه كان ظلوما جهولا وقال تعالى ايضا وما كان ربك ليهلك القرى بظلم من واهلها مصلحون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم مثلي ومثالكم كمثال رجل اوقد نار فجعل الجناب والفراش يقعن فيه وَهُوَ يَذُبُّهُنَّ عَنْهَا وَأَنَا آخِذٌ بِحُجَّدِكُمْ عَنِ النَّارَ وَأَنْتُمْ تُفْلِتُونَ مِنْ يَدِي صَدَقَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ جَنْيَةُ قُرِيَةُ مَدِيَةُ قُرِيَةُ مِلَانَ الشَّخُّدَرْ خَلَيْهِ پِرِيَةُ وَرْخَلَيْهِ اللہ سبحانه وتع இந்த மனிதனுக்கு நிரந்தரமான வாழ்க்கை அல்லாவுக்கு முடிவு செய்திருக்கிறான் அழிவு முடிவில்லாத ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையுடைய தயாரிப்புக்காக அல்லாஹ் ஒரு சிறியோர் சந்தர்ப்பத்தை இந்த மனிதனுக்காக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கையை வைத்துதான் இவனுடைய நிரந்தரமான அந்த ஆகத்துடைய வாழ்க்கை முடிவு செய்யப்படுகிறது பெண்யசுக்குரிய மேலாண்மை சகோதரர்களே பெரியவர்களே தயாரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட காலம் மிக குறுகிய ஒரு காலம் நீண்ட ஒரு காலம் தயாரிப்புக்கு அல்ல கொடுக்க இல்லை ஒரு குறுகிய காலத்தை தயாரிக்கிறதுக்கு நல்லா தந்திருக்கிறான் அந்த குறுகிய காலத்தில் செய்யக்கூடிய அமல்களுக்கு பெரிய அளவுல நன்மைகள் அல்ல தள கொடுக்கிறான் சின்ன சின்ன முயற்சிகளுக்கு பெரிய பெரிய கூலிகள் ரமதானுடைய மாதம் வருவது இதுல ஒரு பறந்துக்கு எழுபது பரவு ஒரு சுண்ணத்துக்கு ஒரு பரந்த நன்மை ஒரு இரவு நின்று வணங்கினா ஆயிரம் ஆயிரம் இரவுகள் நின்று வணங்கிய அது மாதங்களை விட சிறந்தது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்றார் இப்படி தண்ணியத்துக்குரிய மேலான சகோதர்களே பெரியவர்களே சிறிய முயற்சிகளுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நன்மைகள் வாக்களிக்க பற்றி ஒரு ஜனாசா தொழுகையில கலந்து கொண்டா ஒரு கீராச நன்மை கிட்டத்தட்ட உகது மலையுடைய அளவு நன்மை அந்த ஒரு ஜனாசாவை பின் தொடர்ந்து ஒருவர் சொல்றார் அடக்கும் வரைக்கும் அவர் கொஞ்ச நேரம் நிற்கிறார் அதற்கு இன்னொரு கீழாசுடைய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறார் ஒரு சுபகானந்தா சொன்னால் அத போல அல்லா கொடுக்கிறார் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே பெரியவர்களே ஏனென்றால் காலம் மிக சுருக்கமாக இருக்குது இந்த சுருக்கமான காலத்துக்குள்ள மனிதன் அதிகமான நன்மைகளை சம்பாதிச்சு கொள்ளணும் நீண்ட காலத்தை தந்து அதிகமான செஞ்சு சம்பாதிச்சுக்கோங்க என்று அல்லா எங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் தாராளமாக முயற்சி எடுத்துக்குள்ள சந்தர்ப்பம் வாய்ப்பு வாய்ப்பை அல்லாஹால கொடுத்திருக்கிறார் மேலான விண்ணமான சகோதரர்களே பெரியவர்களே ஒருவர் ஒரு பாதையில போதீஸ்ல வந்து மக்களுக்கு இடையூறு விளைவிக்கூடிய மக்களுக்கு இடைஞ்சல் கொடுக்க கூடிய ஏதாவது ஒரு கல்லோ ஒரு முள்ளோ ஒரு வாழப்பட சோலோ அதை கொஞ்சம் அப்படியே சைடுக்கு தட்டிட்டு போறார் அதுவும் சதக்கா செய்த நன்மை அல்ல கொடுக்கிறார் முஸ்லி அதுவும் சின்னதாக நினைச்சிடாதீங்க அது எந்த அளவுட ஒரு முஸ்லீம் ஒரு சகோதர பார்த்து சிரிப்பதையும் அத்பமாக நினைச்சிடாதீங்க என்று நபி சொல்லிசாலம் சொன்ன அம்ருகி சதக்கா ஒரு நல்ல வார்த்தையை சொல்றார் ஒரு நல்ல காரியத்தை செய்யும் செய்யாதீங்க என்று சொல்லிட்டு போறார் அதுக்கும் சதக்கா செய்த நன்மை அல்லாஹு தாரா தாரா மனைவிக்கு ஒரு புதிய தீத்தி விடுறார் அதுக்கும் சதகாவுடைய நன்மை மனைவி மக்களுக்காக சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கிறார் அதுக்கும் சதக்கா செய்த நன்மை மேலான கலியமான சகோதரர்களே பெரியவர்களே இப்படி சிறிய முயற்சிகளுக்கு பெரிய நன்மைகள் கலிமா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக உலகத்தை வந்திருக்கிறது அதே போல பதினோரு மடங்கும் வந்திருக்கிறது உங்களுக்கு உலகத்தை போல ஒரு மடங்கும் அத இன்னும் பத்து மடங்கு விசாலமான சொர்க்கம் கடைசி சொற்கி சொர்க்கவாதி ஒரு முஸ்லிம் அவர் அல்லாக்கு மாற்றமாக வாழ்ந்திருக்கிறார் அவருடைய தவறு தவறுக்கேற்ற மாதிரி காலங்கள் முடிவு செய்யப்பட்டு நரகத்தில் போடப்படுவார் தவறுகள்ல பொதுவான மன்னிப்புகளும் இருக்குது பொதுவான மன்னிப்புகளும் இருக்கு அது போக குற்றங்களுக்கு தண்டனை எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்க குற்றம் செய்தால் தண்டிக்கப்படுவோம் எனவே அந்த குற்றங்களுக்குள்ள தண்டனை அது எவளும் அது காலம் எவ்வளவு என்று முடிவு செய்யப்படும் அதுக்கேற்ற காலங்கள் அவர் தண்டனையில் நரகத்தில் இருப்பார் அந்த காலம் முடிய முடிய ஒவ்வொருத்தருடைய தண்டனையுடைய காலம் முடிய முடிய அவங்க நரகத்திலிருந்து வெளியாக்கப்பட்டு கழிவு சுத்தமாக்கப்பட்டு அவங்க சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கப்படுவாங்க நபி சொல்லி சொன்னாங்க அப்படி கடைசியாக நரகத்திலிருந்து வெளியாக்கப்பட்டு சொர்க்கம் அனுப்பி வைக்கப்படக்கூடிய அவர் அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய சொர்க்கம் உலகத்தை போல பதினொன்று மடங்கு இவர் களிமா மாத்திரம் சொல்லிருக்கிறார் முழுக்க முழுக்க அல்லாக்கு மாற்றமாக வாழ்ந்திருக்கிறார் களிமா சொன்ன ஒரு காரணத்துக்காக இவ்வளவு பெரிய சொற்குரிய மேலாண் சகோதரர்களே பெரியவர்களே எனவே மிக கால வாழ்க்கையை தந்து அல்லாஹு நிரந்தரமான வாழ்க்கைக்கு தயாரிக்கிறதுக்கு தான் இந்த சந்தர்ப்பத்தை அல்லா தந்திருக்கிறார் முயற்சிகளுக்குள்ள சரியான கூலி நிரப்பமான பூர்த்தியான கூலிய அல்லாஹால உலகத்தில் தாக்கியில் முயற்சிக்குள்ள கூலி ஆகறதுல தான் உலகத்தில் கிடைக்கிற இந்த பரக்கத் இந்த நிம்மதி இந்த கண்ணியம் இந்த சந்தோஷங்கள் இந்த ராகத்து அமல்களை கொண்டு கிடைக்கக்கூடியது இது இது கூலி அல்ல இது கூலி அல்ல பரக்கத் என்றது கூலி அல்ல நிம்மதி என்றது செய்யக்கூடிய அமலுக்கு கொடுக்கிற கூலி அல்ல அஜிர் அல்ல அது எங்கள ஆறுதல் படுத்துறதுக்காக வேண்டி அல்லா தரக்கூடியவன் வாழ்க்கை வேளாண் கணியமான சகோதரர்களே பெரியவர்களே அதுக்கு உலகத்துல அவங்களுக்கு நாங்கள் மனமான வாழ்க்கையை கொடுப்போம் என்று சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றேன் அவங்களோட அமல்களுக்குள்ள சரியான கூலி அஜுர் என்றது கூலி அஜுர் என்ற வார்த்தை குரால் பாவிக்கப்பட்டிருக்கு இந்த முயற்சிகளுக்குள்ள கூலிய அவங்க எவ்வளவு அமல் செஞ்சாங்களோ அதை விட சிறந்த நாங்க கொடுப்போம் அமல் செய்வோம் எங்கட சக்திக்கு மாதிரி கூலி எல்லாம் அவன்க அந்தஸ்து ஏற்றமாய் தார அமல்கள் எங்களோட சக்திக்கு என்றாலும் நாங்கள் அமல் செய்யணும் எங்களை சக்திக்கு அங்கால அல்ல எங்கள்ட்ட எதிர்பார்க்க எங்கள சக்திக்கு அங்கால அமல் செய்யறத அல்ல எதிர்பார்க்க அப்ப இதெல்லாம் அவன் ஏவினாலும் அதெல்லாம் எங்கள சக்திக்கு உட்பட்டது இதெல்லாம் அவனால் ஏவப்பட்டிருக்கிறதோ நபியால் எங்களுக்கு ஏவப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் எங்களுடைய சக்திக்கு உட்பட்டது யாராவது குரான் ஹரீஸ்ல சொல்லப்பட்ட அல்லாஹ் ரசூலால ஏவப்பட்ட ஒரு கட்டளைய இது எங்கட சக்திக்கு அங்கால உள்ளது சொல்லுவார் என்ன அது தவறு அப்படி எங்கட சக்திக்கு அங்கால செய்ய இயலாத உண்ட அல்லா செய்ங்கு சொல்லியிருந்தா அது அநியாயம் அல்ல அணுவும் அநியாயம் செய்யாதவன் இந்த உடலை தயாரிச்சது அல்ல இந்த உறுப்புகளை தயாரித்தது அல்ல இந்த உடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் சக்திகளை போட்டது அல்ல அந்த சக்திகளுடைய அளவுகளை முடிவு செஞ்சது அல்ல எனவே அவன் எங்களைய விட எங்களோட நிலைமைய விளங்கினவன் எங்களையை விட அவனுக்கு எங்களோட நிலைமை தெரியும் என்ன முழு உடலும் எங்களால தயாரிக்கப்பட இல்ல உலை வாப்பாவ தயாரிக்கப்பட இல்ல அல்லாவாலதான் தயாரிக்கப்பட்டு அதனால தனக்கு எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அந்த அவனால முடியாத ஒண்ட செங்கு நாங்க வற்புறுத்த இல்லைன்னு சொல்றான் உங்களோட சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவு நீங்க அல்லாஹ் எ சக்திக்கு ஏழுமோ அவ்வளவு நாங்கள் செய்வோம் அல்லாஹ் அவன் அந்தஸ்து ஏற்றமாக கூறி தருவான் அதனாலதான் أَشْرُ யார் ஒரு நன்மைய செய்றாங்களோ அவங்களுக்கு நாங்க அத போல பத்து மடங்கு கொடுக்குறோம் யார் அல்லாட வழியில செலவழிக்கிறாங்களோ அவங்களுக்கு உதாரணம் அல்லாட வழியில செலவழிக்கிறவங்களுக்கு உதாரணம் அல்லாஹ் சொல்றாங்க ஒரு வித்துக்கு ஒத்ததாக இருக்கிறது ஒரு வித்தை ஒரு நெல்ல அவர் மண்ணோட மண்ணாக்குறார் மண்ணுல போட்டு அதை மண்ணாவே ஆக்கிடறார் ஆனால் அதால ஒன்று தயாரிக்கப்படுவது அது அல்லஹு சொல்றானே அது அந்த ஒரு அல்லாட வலியில் செலவழிக்கிறதுக்கு உதாரணம் இருக்கிறது அது வெளியாக்குகின்றது நூறு வித்துக்கள் நூறு நெல்லுகள் அப்போ எழுநூறு இது ஒரு அளவு சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக ஆனா ஒவ்வொருத்தர ஹலா ஒவ்வொருத்தட தியாகம் ஒவ்வொத்த நிலைமைகளை வச்சு எல்லாம் கூலிகளை கூட்டி கொடுக்கிறார் ஒருத்தர் நல்ல ராகத்தா எல்லா வசதியோடையும் அமல் செய்யறார் இன்னொருத்தர் தியாகத்தோடு அமல் செய்யறார் ரெண்டு பேருக்கும் சமமான கூலி இல்ல ரெண்டு பேரும் ஒரே அமலத்தான் செய்றாங்க ஆனா கூலியில வித்தியாசம் ஒருத்தர் வீட்டிலிருந்து நடந்து மசிடுக்கு வாரார் இன்னொருத்தர் வாகனத்தில் ஏறுறார் ஸ்டார்ட் பண்றார் வந்து செஞ்சிடுறார் அவர் பதினஞ்சு பத்து நிமிஷமா 15 நிமிஷமா நடந்து கொண்டு வரார் இன்னொரு ஏறினார் வந்து இறங்கினார் இந்த ரெண்டு பேரும் ஒரே அமலை செய்தாங்க ஒரே நேரம் செலவழிச்சாங்க அந்த அமலுக்கு ஆனால் கூலியில வித்தியாசம் ஒவ்வொருத்தர் கவலை ஒவ்வொருத்தர் தியாகம் ஒவ்வொருத்தர் எண்ணங்கள் அவருடைய அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் தெரியும் அது எவ்வளவு எவ்வளவு முடிவு செய்யணும்னு அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் முடிவு செய்வார் எனவே நான் சொல்ல வந்தது கூலி இங்கே இல்லை கூலி ஆகிறது உங்களோட முயற்சிகளுக்குள்ள நிரப்பமான கூலிய நாங்க கிராமத்திலே நாளில்தான் தருவோம் நிரப்பமா தருவான் இங்க நிரப்பமா தரையில் இங்க நிரப்பமா தரையில இங்க எங்களோட முயற்சிகளுக்கு கூலிய சம்பூர்ணமாக தர முடியாது உலகம் தாங்காது உலகம் தாங்காது என்ன கடைசி சொர்க்கவாதிக்கிய உலகத்தை மடங்கு சகோதரர்களே பெரியவர்களே அதனால கூலி கொடுக்கிறது ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறார் அங்க எந்த விதமான அமல்களும் விவாதத்துகளும் வணக்கங்களும் வழிபாடுகளும் முயற்சிகளும் தியாகங்களும் எதுவுமே இல்லை அங்க அனுபவிக்கிறது மட்டும்தான் வேலை சொர்க்கத்தை யாராவது அமல் செய்யணும் என்று விரும்பினா அவர்த ஆசைக்கு அல்லாதுக்குள்ள சந்தர்ப்பத்தை அமைப்பு உருவாக்கி கொடுப்பான் அதுவே கபூர்ல தொழுதார் ஒரு பெரியார் ஏன்னா கபூர்ல தொழுகை இல்ல கபூர்ல தொழுகை இல்ல ஆனா விரும்புகிறார் கபூர்ல தொழு ஆசைப்படுறார் அவருக்கு சந்தர்ப்பம் இல்லை ஆக்கிரத்துல சொர்க்கத்துல ஒருத்தர் கொண்டு அமல் செய்ய விரும்புறார் செஞ்சு கொண்டிருக்க வேண்டியதான் அவருக்கு ஆசை தொழுது கொண்டிருக்க ஆசை என்ன தொழுது கடமை இல்லை கட்டாயம் இல்லை அங்க சொல்லப்படும் சாப்பிடுங்க குடியுங்கன்னு தான் தொழுங்க நோன்பு புடிங்க சட்டக்கா குடுங்க இல்ல அங்க சாப்பிடுங்க குடிங்க சுத்துங்க திரியுங்க நல்லா அனுபவீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க அதுதான் அங்க சொல்லப்படும் எங்கேயும் யாராவது எந்த ஹசரத்தாவது பயான சொல்றத கேட்டிருக்கிறீங்களா சொருக்கத்தை இப்படி ஒரு ஆமாம் இருக்குதா வேணா அங்கேயும் இப்படி இப்படி எல்லாம் செய்யணுமா என்ன அப்படி ஒன்றுமே இல்லை யாரும் சொன்னதும் இல்ல சொல்றதுக்கு சொல்லப்படவும் இல்லை கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே பெரியவர்களே இந்த ஆயத்திலையும் ஆரம்ப தொகுதி காப்பின் ஆயத்திலையும் இன்சானி இல்லாம சா அன்னசாய ஓரா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எந்த விஷயத்தில் ஈடுபட்டானோ எந்த முயற்சியில ஈடுபட்டானோ நல்ல காரியங்களை செய்தான் ஈடுபட்டோ அந்த முயற்சிகள் எல்லாம் பதிவு செஞ்சு பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டேன் அவன் முயற்சிகளை அவன் பின்னால கண்டுகொள்வான் மௌத்துக்கு பின்னால் கண்ணால பாப்பான் பாக்குறது மட்டுமல்ல சம்பூர்ணமான கூல கூர்த்தியா கொடுப்பளவு மாற்றங்கள் இருக்காது மேலானது மறக்கு மார்க்க தூக்கம் போயிட்டு நாங்க செஞ்ச நன்மைகளை எழுத விட்டுட்டாங்க அல்லது அவனுக்கு தூக்கம் போயிட்டு இந்த செஞ்ச பாவத்தை எழுதாம விட்டு அப்படி ஒன்றுமே இல்லை தூக்கமே இல்லை அவங்களுக்கு வெளிவாசல் போற தேவையும் இல்லை சாப்பிடற வேலையும் இல்லை ஆசைகளும் இல்லை உணர்வுகளும் இல்லை இச்சைகளும் இல்லை பேர் ஒரு வேலையும் இல்லை சொல்லப்பட்டதை செய்வது தான் உணவேன் படைச்ச நாள் இருந்து அவங்களோட ரூப எடுக்கும் வரைக்கும் அந்த மலக்குமார்த அவங்களுக்கு சொல்லப்பட்ட வேலையை அவங்க செஞ்சு கொண்டே இருப்பாங்க ஏவப்பட்டதை செஞ்சு கொண்டிருக்கிறேதான் உணவேன் செயலேட்டு பட்டோலைய கையில குடுத்த உடனே மனிதன் புதுமைப்படுவான் ஓத்தட செயலேடு அவரவர்க கையில கொடுத்து வாசிங்கன்னு சொன்ன உடனே எல்லாம் மேலே கீழே பார்ப்பாங்க வாசிச்சு பாருங்க இன்னைக்கு எங்களோட முழு விஷயங்களையும் பாதுகாக்கிறதுக்கு மனிதனால் எவ்வளவு கண்டுபிடிப்புகள் செல் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா உடல்ல அதை செலுத்திட்டாங்கடா சொல்றாங்க அவருக்கு முழு விஷயம் அவர் எங்க நிக்கிறார் சேட்டலைட் மூலமா மனிதன் எங்க இருக்கிறான் கண்டுபிடி கேளு இது மனிதனால கண்டுபிடிச்சா அல்லா கிவான் அவன் என்ன செய்ய ஈடுபட்டு கொண்டு இருக்கிறான் என்ற மனிதனால அவன்ட அல்லா கொடுத்த மூளையால் அவனுக்கு கண்டுபிடிக்க ஏழும் வேண்டாம் எல்லா கேவலும் கண்டு ஏழும் மூளைகளை தயாரித்து அவன் அவன் தான் மூளைகளை இன்னும் நாங்கள் முழுமையாக பாவிச்சில்லை ஒரு சிறிய ஒரு பகுதி தான் நான் ஒரு ஏழு வீதம் பாவிக்கிறோமா ஒரு விஞ்ஞானி அது ஒரு அதை கொஞ்சம் கூடையாக பாவிக்கிறார் ஒரு பத்து இருபது வீதத்துக்கு மேலே பாவிச்சாவே அவருக்கு அது தங்களை பைத்தியம்தான் என்றாங்க கணியத்துக்குரிய மேலான நாங்கள் பாவிக்கக்கூடிய ஹேண்ட் போன் எடுத்துக்கொண்டு மனிதனால தயாரிக்கப்பட்டு அது வைக்கிறது எல்லாம் எங்களுக்கு தெரியுமா ஒரு நூற்றுக்கு பத்து இருபது முப்பது நாற்பது வீதம் தான் எங்களுக்கு விளப்பம் விளப்பம் உள்ளவங்களுக்கு இது மனிதனால தயாரிக்கப்பட்டு கண்ணியத்துக்குரிய மேலாளர் சகோதரர்களே பெரியவர்களே எனவே மனிதன் செய்யக்கூடிய சொல்ல வந்த விஷயம் மனிதனுடைய செயல்களையும் அல்லாஹு தாலா பதிவு செஞ்சு பாதுகாத்து வச்சிருக்கிறான் அவன் கையில கொடுத்து வாசிச்சு பாருங்க இதே போதும் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கேட்டுக்கொண்டு கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கையில புட்ட உடனே முடிவு விளங்கிடும் கையில தரக்குள்ளே விளங்கிடும் வலது கையில தந்தா முடிவேண்ணா இடது கையில தந்தா முடிவேண்ணு விளங்கிடு தார முறையிலே விளங்கிடும் போற இடம் எங்கேயும் வாசிச்சு கொண்டு எல்லாம் வாசிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கான்றி பேசுவான் அதனால இந்த பழக்கத்தில் அங்கேயும் பேச இயலும் அதனால அல்லாவுத்தாலும் அந்த பேச்சிக்கே இடமில்லாம முழு ஏற்பாடு செஞ்சிக்கிறான் எழுத்து மூலமாக எல்லாம் நிரூபிப்பான் நீ செஞ்சதெல்லாம் இதுதான் அடுத்தது அவனோட உறுப்புகளை வச்சு எல்லாம் ப்ரூஃப் பண்ணுவான் நீ இன்ன வேலைகளை தான் செஞ்சிருக்கிறாய் செஞ்ச நன்மை இது பாவம் இது அடுத்தது உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பூமி இதுல மனிதன் ஓடியாடி நடமாடிதான் நல்லதை கெட்டத செய்தான் இந்த இடங்களையும் எல்லாம் தான சாட்சியாக ஆக்குவான் பேச வைப்பான் மறுக்கல அது ஆ பூமி செய்வது பூமி சொல்றது பொய் கை சொல்றது பொய் அதெல்லாம் இல்லை கட்டளை இட்டுனால பேசு அது இஷ்டப்படி பேசவும் இல்லை பூமி அதை இஷ்டப்படி சொல்லு இல்லை இவர் இப்படி செஞ்சார் அவர் அப்படி செஞ்சார் இந்த நல்லதை செஞ்சார் இந்த கெட்டதை செஞ்சாரு பூமி சொல்றதுக்கு அதுக்கு எந்த அனுமதியும் இல்ல அல்லா கட்டளை இட்டார் அதனால தான் சொல்லு உறுப்புகளுக்கு கட்டளைத்தான் சொல்றது அதனால் உறுப்புகள் சொல்லுது இவனுக்கு எதிராக சொல்லுது பாருங்க உறுப்புகளை பேச வைக்கிற அமைப்பிலையும் உடல்ல ஒரு உறுப்பை பேச வச்சு அடுத்த உறுப்பை கொண்டு அதை உண்மைப்படுத்தினார் கை பேசும் கால் சொல்லும் கை சொல்றது உண்மை எப்படி சுக அதுக்கு இன்னொத்த சாட்சிய ஆக்காம இன்னொத்த கைய சாட்சியாக காலை சாட்சியாக ஆக்காம ஒரே உடல்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பை பேச வச்சு இன்னொரு இன்னொரு உறுப்பை கொண்டு அதை உண்மைப்படுத்த வைப்பான் அவன் கண்ணியக்குரிய மேலாளர் சகோதரர்களே பெரியவர்களே எப்படி அவனாப் அவன் ஏற்பாடு என்ற மனிதன் சும்பேலா மறுக்கேலா அவனுக்கு அவனை இன்னும் செய்யல ஏற்றுக்கொண்டே ஆவணும் உங்களோட மனைவிய சாட்சியை ஆக்குவோம் உங்களோட உம்மா பாப்பாவை சாட்சியை ஆக்குவோம் உங்களோட நாங்க தம்பிய புள்ள குட்டிய சாட்சியை ஆக்குவோம் அப்படி ஒன்று சொல்லப்பட்டேன் மேலான சகோதரர்களே பெரியவர்களே மனிதன் புதுனப்படுவார் அவனோட செயலையுடைய கையில கொடுத்தவுடன் அவன் கேப்பான் இது ஒரு ஆச்சரியமான புதுனமான சேலேடா இருக்கிறேன் இதுல ஒன்று உடுபட்டுலே சின்னது பெருசு ஒன்று உடுபடாமலா இருக்கிறேன் இதுல அல்ல சொன்ன நீங்க புதுன படுறதுக்கு ஒன்று இல்லை நீங்க செஞ்சதுதான் அதுல இருக்கு மேலமா கூட்டி குறை அவர்கள் உலக வாழ்க்கையில எதை செய்தார்களோ ஒளிச்சோ மறைச்சோ தனிமையிலோ இருட்டிலேயோ கிராமத்திலையோ உள்ளூர்லயோ வெளியூர்லயோ என்னென்ன செஞ்சாங்களோ அதைத்தான் உங்க வந்து பெற்றுக்கொள்றதா உங்களுடைய ரப்பும் யாருக்கும் எந்த விதமான அநியாயமும் செய்யக்கூடியவனாக கண்ணியத்துக்குரிய மேலாண் சகோதரர்களே பெரியவர்களே அதுக்கு பின்னால் நிறுத்து காற்றத்துக்குள்ள ஏற்பாடும் நல்லா செஞ்சிருக்கிறார் நன்மையை தீமையா உண்டை மூலமாக எழுதி வச்சு கையில கொடுத்து வாசிங்க அதுக்கப்புறம் அந்த எழுதப்பட்டதை நிறுத்து அந்த நன்மையை தீமையை நிறுத்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் ونضع المغازين القصط ليوم القيامة فلا تظلم نفس شيئا وإن كان مسقال حبت من خردل أتينا بها وكفافنا حاسبين انت تراح ترى كيف؟ ثم انجم الله ليا الله இலக்ட்ரானிக் தராசியிலே அமைச்சிடறாங்க அதுலேயே விளையாடிடுறாங்க அன்றைக்கு ஒரு சகோதரர் சொல்றார் பிஷ் மார்க்கெட்ல அங்க அந்த மார்க்கெட்டுக்கு எலக்ட்ரானிக் தராசி விற்கிறது எங்கட ஒரு சகோதரர் அவரை பத்தி அவர் சொல்றார் அந்த இவருட இவர்கள் கொஞ்சம் விலங்குப்படுத்தும் அவர் விற்க போலயே சொல்றாராம் உங்களுக்கு எத்தனை கிலோ அட்ஜஸ்ட் பண்ணும் பத்து கிலோ என்று வெளி ரங்களை அது காட்டும் ஆனால் எட்டு கிலோ தான் இருக்கு ரெண்டு கிலோ அட்ஜஸ்ட் பண்ணுவா ஒரு கிலோ அட்ஜஸ்ட் பண்ணி தருவனுமா கேட்கிறார் அதுவும் எங்கடோ ஒரு பெரியார் எங்கடவயில்லாம போச்சு மேலான பயான் அதுக்கு பறக்கட்ட எந்த குறையுமே இல்லை தாராட்ட பயான் ஆனால் மாற்றம் செய்த தவறுகளை செய்தத்திலையும் மோசதி செய்த ஏமாக்குறத்திலையும் பொய் சொல்றத்திலையும் முன்னணியில இருக்கிறோம் அல்லாட பயம் இல்லாம போச்சு ஒரு மசித கற்றத்துக்கு இன்றைக்கு எத்தனையோ பேர் சொல்றாங்க நாங்களை வச்சுதான் கற்றோம் ஏன்னா அவன் பயந்து செய் இது ஒரு தம்பாத்தலை அல்லது ஒரு வழக்கத்தளம் இப்படி ஏதாவது ஒன்று அவன் பயந்து செய்கிறான் கூலிய குறை முந்த நாட்டு ஒரு சகோதரர் சொல்றார் ரமலான் வருவது அவரு அந்த போர்டில் இருக்கிறார் டிரஸ்டி போர்டில் அவர் சொல்றார் எங்கட ஒருத்தர் கிட்ட இந்த காப்பட் கிளீனிங் அது எல்லாம் கிளீன் பண்றதுக்காக கேட்டார் அவர் ஒரு பெரிய தொகையை சொன்னார் ஒரு அந்நிய சகோதர கிட்ட கேட்டன் அதுல கிட்டத்தட்ட மூணுல ரெண்டு தான் சொன்னார் அவர் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கேட்டார் இவர் வேலையும் ரொம்ப துப்பதவா செய்யறாரு அழகா வேலையை செஞ்சு முடிக்கிறார் தவறு முயற்சி செய்யவும் கவலைப்படவும் இல்ல அத பத்தி எங்களுக்கு ஒரு பிகரும் இல்ல எங்களுக்கு எங்களைய பத்தியே பிகர் இல்லாம இருக்கோல எப்படி நாங்க மக்களை பத்தி பிகர் பண்ணுவோம் இல்ல ஏன்னா பயனும் செய்யறாங்க இன்னொரு சகோதரர் சென்ற கிழமை ஒரு முக்கியமான ஒரு சகோதரர் சொல்ற அவர் ஒரு ஸ்கூலை கட்டிக் கொண்டிருக்கிறார் அதை கற்றத்துக்கு ஒரு அந்நிய சகோதர கிட்டதான் கண்ட் கொடுத்திருக்கிறார் அவர் சொன்னாரா நான் என்ன தேவை கீறி கொடுக்கக்கூடிய சொன்னாரா நான் ஃப்ரீயா கீழிட்டாரு மேலாங்க எங்கள்ட்ட இருக்க வேண்டியது முழு உலகத்துக்கு முன் மாதிரியே இருக்க வேண்டியவங்க நாங்க எங்களைய எங்களையத்தான் அவங்க பின்பற்றணும் எங்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைக்கப்பட்டது எங்களுக்கு தரப்பற்றி ஈருலக வெற்றி ஈருலகண்ணியம் ஈருலக ஈரேற்றம் கவலைப்பட வேண்டிய விஷயம் மேலான அதனால தான் ஒரு சகோதரர் சொல்றார் பத்வி என்ற சகோதரர் சொல்றார் நான் ஐரோப்பிய நாடுகளுக்கு போனேன் அங்க இஸ்லாத்தை கண்டேன் முஸ்லிம்களை காண இல்லை இஸ்லாத்தை கண்டேன் முஸ்லீம்களை காண இல்ல அரபு நாடுகளுக்கு போனேன் முஸ்லீம்களை கண்டேன் இஸ்லாத்தை காண இல்லை ஐரோப்பிய நாடுகளுக்கு போனேன் இஸ்லாத்தை கண்ட முஸ்லிம்களை காண இல்லை அவங்க முஸ்லீம்கள் இல்லை ஆனா அவங்கட்டு இஸ்லாமிரி அரபு நாடுகளுக்கு போனேன் முஸ்லிம்களை கண்டேன் அவன்கிட்டே இது டைம் டைம் வாக்களிச்சா நிறைவேற்றுறது பொய் இல்லை ஏமாற்றம் இல்லை அநியாயம் இல்லை மோசடி இல்லை எத்தனை நாடுகள் அவங்களுக்கு போன வந்தவங்க ஏராளமாக இருக்கிறாங்க இரவு பன்ன இரவு பன்னெண்டு மணியோடு ஏர்போர்ட்டை எடுத்து ஊடிடுறாங்க இரவு நேரங்கள ஃப்ளைட் ஏற்றுறது இறக்குறதுனால மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் மக்களுக்கு டிஸ்டர்பாயிருக்கிய அதனால போகிறாங்க இரவு எட்டு மணிக்கு இந்த பரவாகன ஹெவி வெஹிக்கிள் போகவே அது எந்த இடத்துல எட்டு மணியாக அந்த வாகனம் எங்க ரோட்ல எந்த இடத்துல அங்கேயே நிப்பாட்டிடுவோம் ஏனென்றால் அதனுடைய சத்தம் மக்களுக்கு டிஸ்டர்ப் மக்களுக்கு இடைஞ்சல் ஆயிருச்சு இரவு நேரங்களும் ஒரு கால் எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ஓய்வு எடுக்கிற நேரம் அவங்க ஃப்ரீயா இருக்கிற நேரம் ரோட்ல போகக்கூடிய ஒரு வாகன சத்தத்தை கேட்கறது கஷ்டமாயிருக்கு வெளிநாடுகள்ல ஏனென்றா அது மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கிற மாதிரி அப்படி போகணும் ஏசித்தோலிதான் சகோதரர்களே பெரியவர்களே எல்லாரும் முஸ்லீம் என்றா யார் அவருடைய நாவாலையும் அவருடைய கையாலையும் மற்ற முஸ்லீம்கள் மட்டும் அல்ல முஸ்லீம் அல்லாதவர்கள் ஹரீஸ்வரர் குறிப்பிட்டு சொன்னாங்க மற்ற முஸ்லீம்கள் அவர்தான் முஸ்லீம் சகோதரர்களே பெரியவர்களே அல்லாட பயம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை இதாலம் உனக்கு வெக்கம் இல்லை என்றா அல்லாட விஷயத்துல நீ வெக்கப்பட இல்லை வெட்கம் ஈமான்ல ஒரு பகுதி என்றான் வெட்க வேண்டாம் நாளுக்கு குருண்டு கொண்டிருக்கிறது கண்டா பணிஞ்சு போறது கண்டா ஒளிஞ்சு அந்த வெட்கம் அல்ல வெட்க்கு மாற்றம் செய்ய வெக்கப்படுது ஈமான் வெட்கல ஒரு பகுதி என்றாங்க படைச்ச நாயன் என்னை உண்டாக்கினவன் உருவாக்கினவன் எனக்கு உண்ணத்தாரவன் உடுக்கத்தாரவன் எல்லா காரியங்களையும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாயன் அவன் எல்லா நிலைமையிலும் நான் அவனுக்கு மாற்றம் செய்ததா அவன் தடுத்ததை அது எவ்வளவு பெரிய கூடாத செயல் என்று அல்லாவுக்கும் வெட்கப்படுவது கண்ணியத்துக்குரிய மேலாண் சொல்லி ரசுல்லா சொன்னாங்க உனக்கு வெட்கம் என்று ஒன்று இல்லை என்றா நீ வேண்டிய ஒன்றை செயல் வேண்டிய குத்த போடு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே முயற்சிக்கு அல்ல தந்த காலம் மிக சுருக்கமான ஒரு காலம் ஆனால் இந்த செய்யப்படக்கூடிய இந்த சிறிய முயற்சி இந்த சிறிய காலத்தில் செய்யப்படக்கூடிய முயற்சியை வச்சுதான் எங்களோட நிரந்தரமான வாழ்க்கை முடிவு செய்யப்பட அங்க எவ்வளவு தான் இங்கிருந்து சம்பாதிச்சு கொண்டு போனாலும் அங்க போனதுக்குப் எல்லாரும் கூடையா சம்பாதிச்சவங்களும் குறைய சம்பாதிச்சவங்களும் எல்லாரும் கவலைப்படுவான் நான் செஞ்சது போதாலே நாளில அல்லாக்கு முன்னால் அவர் நிறுத்தப்பட்டு அவருக்கு முடிவு செய்யப்பட்டு அவர் சொர்க்கம் போவார் அங்க கொடுக்கப்படக்கூடிய அந்த பாக்கியங்களை பார்த்து அவர் விரும்புவாராம் லவ் துன்யா கைமா எஸ் அவர் செஞ்ச அவ்வளவு காலம் வாழ்க்கை சாப்பிட நேரம் ஒதுக்க இல்ல தூங்க இல்ல வேற ஒருவேளை இடுபட இல்ல அப்படி ஒருத்தருக்கு அமல் செய்ய ஏழுமா முதலாவது அமல் செய்ய ஏழா அப்படி அமல் செய்ய அப்படி அமல் செஞ்சவரும் கயாமுத்துடைய நாளையில அவர் செஞ்ச அமல சின்னதா தான் நினைப்பாராம் போதாதே நான் செஞ்சதே நான் செஞ்ச நன்மை போதாதே Allah அல்லாஹ் திரும்பவும் உலகத்துக்கு அனுப்பினார் நல்லமே இன்னும் கொஞ்சம் நன்மையை கொஞ்சம் கூடுதலாக செஞ்சு கொண்டு வரத்துக்கு என்று அவர் ஆசைப்படுவார் என்று நபி சொல்லு வசலம் இங்கே நினைச்சுக்கொள்கிறோம் மாஷால வரக்கத்தான் எங்களோட வயசுக்கு நாங்கள் வரக்கத்தான் நன்மை செஞ்சிருக்கிறோம் தலைக்கு மேலே நாங்கள் செஞ்சது செஞ்சது தலைக்கு மேலேயா காலுக்கு கீழேயா என்றது கிராமத்தில் தான் விளங்கும் கையில் தந்து வாசிங் ஏனக்குள்ள விளங்கும் நிறுத்து காட்டக்குள்ள விளங்கும் எனவே அல்ல புராங்க சொல்ற நிறுத்து காட்டுவோம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை எங்களோட சராசியில் கலப்படம் மோசடி ஏமாற்றம் ஒன்றும் இல்லை அவரு ஒன்றும் இல்லை மாற்றமான அமைப்பே இல்லை அது உண்மையானது கொல்வது நன்மை தீமைய நிறுக்கிற விஷயம் அது நடந்தே தீரும் அதுல எந்த சந்தேகமும் இல்ல அடுத்தது அந்த தராசி நீதமான தராசி எந்த ஒரு மனிதனுக்கும் கருப்பனா இருக்கட்டும் வெள்ளையனா இருக்கட்டும் அகமியா இருக்கட்டும் அஜமியா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் முழுக்க முழுக்க அல்லா மாத்தம் செய்யவனாயிருக்கட்டும் அநியாயம் என்றது இல்லாமல் யாருக்கு அனுப்பி அவர் ஒரு சிறிய அளவு ஒரு எறும்புடைய அளவு அவர் நன்மையை தீமைய இங்க யாவது ஒரு இடத்துல ஒளிச்சு மறைச்சி செஞ்சிருந்தாலும் நாங்க அத அந்த தராசிக்கு கொண்டு வந்துருவோம் சொல்லா சொன்ன பாடுபடுத்துக்காக அவுடைய களிமா இந்த மேல கவலை அது போலி இந்த உலகத்துல மேலும் அதுக்காகவேண்டி ஒரு குதிரையை கட்டி வச்சிருக்கிறார் தேவைப்பட்ட ஜிஹாதுக்கு போறதுக்காக வேண்டி ஒரு குதிரையை கட்டி வச்சிருக்கிறார் எந்த நேரமும் தயாராக இருக்கிறார் எப்பையும் ஏற்பாடோடு இருக்கிறார் ஏற்பாடோடு இருக்கிறார் தயாராகவும் இருக்கிறார் சொன்னாங்க யுத்தம் எப்ப நடக்க போதோ தெரியும் அப்ப இவர் போவார் ஆனால் எவ்வளவு காலம் அந்த குதிரை அந்த இடத்துல கட்டப்பட்ட நிலைமையில இருக்குது அது சாப்பிடுது அது குடிக்குது அது சாப்பாடுகள் சாப்பிடும் அது தண்ணி குடிக்கும் அது மலம் கழிக்கும் கழிக்கும் இந்த நாளையும் கிராமத்துடைய நாளையில மீசானுடைய தராசியில இவருடைய நன்மையுடைய தட்டுல போட்டு நிறுத்தப்படும் என்ற இது ஆகரத்தின் மீது யாருக்கு நம்பிக்கை இருக்குதோ அவருக்கு விளங்கு எவன் ஆகிறத்தை நம்ப இல்லையோ அவனுக்கு இது படாதே அது எங்கப்பா நடக்க போகுது சிறுநீர் கழிச்சா யூரீன் அது நாங்கள் அது பாஸ் பண்ணிடணும் நிலத்தில் விழுந்தா அது அப்படியே எடுத்துருது அது அதோட முடிஞ்சிருது சாப்பிட்ட சாப்பாடு முடிச்ச தண்ணி எல்லாம் வரும் சில சொன்னாங்க அது எல்லாத்தையும் எப்படி எந்த அளவு சாப்பிட்டுச்சோ அளவு அது வெளிவாசல் அதன் உடலிருந்து வெளியாகிச்சோ மதம் சரம் கழிச்சுச்சோ அதெல்லாம் அதே மாதிரி அங்கே போட அங்க நாசங்கள் ஒன்றும் மிரிக்காது ஆனால் அது ஜட அது அந்த அமைப்புல இல்ல அது ஜட பொருளாக ஆக்கப்பட்டு அதுக்கு பாரம் கொடுக்கப்பட்டு அது நன்மை உடைய தட்டில போட்டு நிறுத்தப்படும் இந்த அதிசய பண்ணி இன்னொரு விஷயம் எப்பயும் நாங்க தயாராக உள்ள சாலை தயார் அல்லாட தீனுக்கு நான் தயார் அல்லாட களிமாய் இந்த உலகத்தை மேலோங்கிறதுக்கு நான் தயார் பின் வாங்குறது எப்பையும் என கேலா டைம் இல்ல நேரம் இல்ல நாங்க சரியான பிஸி சந்தர்ப்பங்கள் பின்வாங்க வேற யாரும் இல்லையா கேக்குறான் அனுமுகு அனுமுகும் உங்களுக்கு வெறுப்பு வெறுப்போஸ் பண்ணி வற்புறுத்தி தருவோம் நினைக்கிறீங்களா அப்படி சீப்பானதல்லுனி யார் அந்த அல்லாவின் பக்கம் தங்க கவனங்களை செலுத்துறாங்களோ யாரு அந்த அல்லாவின் பக்கம் மீளாங்களோ யாரு தேவையுடையவங்களாக இருக்கிறாங்களோ ஆசையுடையவங்களாக இருக்கிறாங்களோ யாரு விருப்பத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வாசனை திறந்து கொடுப்போம் எங்களோட வழியில முயற்சி செய்றாங்க முயற்சியில அதுனா தரஜா ஆக கடைசி கட்டம் தானா ஆக கடைசி கட்டம் முயற்சியில கடைசி கட்டம் என்ன என்ற நான் செய்யோடுமே நான் முன்னேறோடுமே நான் ஒரு நல்லவனாவே நான் திருந்தவனுமே இந்த பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்ளவனுமே நான் இப்படி இப்படி எல்லாம் நல்ல வேலைகளில் ஈடுபடனுமே என்ற ஒரு கவலை ஒரு ஆசை ஒரு விருப்பம் உள்ளத்துல வாரதி முயற்சியில கடைசி அந்த அந்த கவலை வந்தாலும் போதுமா முதல் கட்டமாக உள்ள ஆசை ஆர்வம் விருப்பம் கவலை வந்தாலும் போதும் அல்ல வழிகளை அமைச்சமை கொடுத்துருவார் எடுத்த வாக்குல செய்யறது இல்லை உள்ளத்துல கவலை வருவது எண்ணம் வருவது திருந்தோனும் தவற விடும் ஹராத்த விடணும் பாவத்தை விடும் என்ன வாழ்க்கையை மாற்றி அமைச்சு கொள்ளும் நான் அல்ல விரும்பக்கூடிய ஒரு நல்லடியா அல்லாட பாதையில போகணும் என்று ஒரு கவலை ஆசை ஆர்வம் வந்தாலும் அல்ல அதுக்குள்ள ஏற்பாடுகளை அதுக்கு ஏற்ற மாதிரி கூட்டாளி மாலை தருவான் அதுக்கு ஏற்ற மாதிரி சந்தர்ப்ப சூழலை உண்டாக்கி தந்து அல்லா அதுக்குள்ள வழியை காட்டி கொடுப்பான் நாங்க ஒரு எத்தெடுத்து அல்லா எங்களின் பக்கம் ஒரு முலம் வாரம் அல்லாவின் பக்கம் நடந்து போன எங்களின் பக்கம் ஓடி வார்டின் அவன் உதவி அதை போல பல மடங்கு வரும் என்று சகோதரர்களே பெரியவர்களே அதனால பின்வாங்க கூடாது பொறுப்புகள் போட்டால் நல்ல வேலைகள் பொறுப்பு கொடுத்தார் தீண்ட எவ்வளவு இருக்கு இன்றைக்கு தீன் எவ்வளவு மங்கி கொண்டிருக்கிறது எவ்வளவு தீனுக்கு மாற்றமான முயற்சிகள் நடந்து தீன் ரொம்ப வெலகீனமாக ஒவ்வொருத்தரும் அவங்க நேரங்களை காலங்களை அல்ல ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த திறமைகளை அறிவு ஆற்றலை பணத்தை வசதிகளை அல்லாட தீனுக்காக அல்லாவுடைய களிமாவுக்காக அல்லாட களிமா இந்த உலகத்துல மேலோங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் அதுக்கு முன் வரணும் அல்ல அதுக்குள்ள ஒத்தர் கிட்ட தகுதி இல்ல ஆனா அவரும் தயாராகிக்கிறார் அவர் விருப்பத்தோடு அவர்கிட்ட அதுக்குள்ள சலாகிய திறமைகள் இல்ல ஆனா அல்லாஹ் அந்த ஹசானு அதுக்குள்ள திறமையை கொடுப்பான் எப்படி சகாபாக்களுக்கு கொடுத்தாலும் அதை போல கோடைகள் தைரியம் இல்லை ஆனால் காலப்போக்கில் எப்படி அவித்தாங்க தனிய போயிட்டு அவ்வளவு பேரை வளர்த்தாட்டிட்டு வாரேன் என்றான் அபூராஃபு என்ற கொண்டுட்டு வார்த்தை யார் தயார் சாவி அவன் பெரிய ஆள் அவன் பெரிய வியாபாரி அவன் பெரிய கோட்டையில் இருக்கிறான் பெரிய பாதுகாப்போடு இருக்கிறான் அவனை கொண்டுட்டு வர தயார் என்று கேட்டான் சாவி நான் தயார் அவரோட ஒரு கூட்டத்தை கொடுத்தாங்க அவர் கூட்டியில் போயிட்டு நீங்க எல்லாம் உண்மைகள் எழுத வாசிக்க தெரியாத கூட்டம் தான் சாபாக்கள் அவன் ஹசானால கொடுத்தான் அறிவை கொடுத்தான் போயிட்டு அவ்வளோ அவ்வளவு பாதுகாப்புல இருக்கக்கூடிய அந்த மாளிகையில் இருக்கக்கூடிய அவன் கிட்ட போயிட்டு அவன் விஷயத்தை முடிச்சிட்டு வந்து சஹாபி என்ன தெரியுமா செஞ்சோ இ பூசிக் கொள்றாரு பேரை போட்டுக்கொள்றாரு யாரோ செஞ்சிருக்கிறாங்க நாங்க தான் செஞ்சோம் என்றார் இன்றைக்கு சமான் அப்படித்தான் சஹாபாக்கள் விசேஷம் என்ன என்றா அவங்க செஞ்சிட்டு அல்லாஹ் செஞ்சான் சொன்னான் மஸ்ஜித் நபவியில முதலாவது லாம்ப பத்த வச்சது விலக்கேற்றியது மசித வெளிச்சமாக்கிறது யார் சஹாவி அவரை சொல்லிக்கொள்ளாம அவர் செஞ்சாருன்னு சொன்னார் கண்ணியத்துக்குரிய மேலாண் சகோதரர்களே பெரியவர்களே மேலங்கிறதுக்காக பாவிச்சு சொல்லும் அல்லா செஞ்சான் அந்த வார்த்தையை கொண்டு அல்லா ரொம்ப சந்தோஷப்படுற தெனியத்துக்குரிய மேலான சகாபாக்களை பழக்கினை எனவே சாக்கள் அறிவுல ரொம்ப பின்தங்கினவங்களா இருந்தாங்க அல்ல அவன் பின்பற்ற விரும்பினா நீங்க எந்த ஹயாத்தோடு இருக்கிறவங்களோட விஷயத்துல எந்த நம்பிக்கையும் கருத்தை சொல்லும் மத்திய நாளைக்கு நைட் கிளப்ல இருக்க அதனால இவங்க எல்லாம் உறுதி இல்ல இவங்களோட பேச்சுக்களும் உறுதி இல்ல மௌத்தானவங்க அவங்க மௌத்தாவி மௌத்தாவி போயிட்டாங்க அவங்கள மாற்றங்கள் வர சந்தர்ப்பம் இல்ல அவங்களோட கருத்துக்கள் மாறத்துக்கு சந்தர்ப்பம் இல்ல அதனால மௌத்தாவினே நீங்க பின்பற்றுங்க அப்படி மவுத்தானவர்கள் பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவங்க யார் தெரியுமா உலாய் முகமது அவங்க தான் சகாபாக்கள் பின்பற்றப்படுவதற்கு ரொம்ப தகுதியானவர்கள் சஹாபாக்கள் இந்த உமத்திலே உமத்திலே ஆக சிறந்தவங்களா இருந்தாங்க நல்ல கல்பு தெளிவான வெளிச்சமானவங்க கல்பு பரிசுத்தானவங்க அறிவுடைய சகாக்கள் சோ மேலோட்டமான அறிவா அறிவு அவங்கள்ட்ட இருந்துச்சு அடுத்தது அவங்க உலக வாழ்க்கையை அலட்டிக்கொலை இல்ல எங்களோட பாசையில சொல்றேன் துனியாவா அலட்டிக்கொலை இல்லை நாங்க அலட்டி கொண்டு இருக்கிறோமே அது மாதிரி அவங்க அலட்டிக்கொலை இல்லை கிடைக்கிற மாதிரி போயிட்டு இருந்தாங்க இருக்கிறத கொண்டு திருப்தி அடைஞ்சாங்க அதான் எங்களை அல்லா எங்களுக்கும் அந்த பாக்கியங்களை அவங்கள்ட்ட இருந்த அந்த மேலான சிப்பத்துக்களை எங்களுக்கு நஷ்பாக்கணும் இந்த உழைப்புகள நோக்கம் மறுத்தா மேலான சோழே வெறும் பயன் பண்ணி ரசிச்சிட்டு போறதல்ல கூடிட்டு களைறதல்ல எங்கள வாழ்க்கையில மாற்றங்கள் திருத்தங்கள் வார்த்தைக்குள்ள வேலை மேலான சோழர்கள் ஒவ்வொருத்த சொந்த வாழ்க்கையில சிறு திருத்தம் வரவேண்டி இருக்கு பொறுப்புல இருக்கிறவங்கள்ட்ட மாற்றங்கள் திருத்தங்கள் வரவேண்டி இருக்கு சும்மா பறக்கத்துக்கான ஒவ்வொரு வெள்ளிக்கிழமராவக்கத்தான ராவ் வெள்ளிக்கிழமராவக்கத்தான ராவ் நாங்க வளமையா போறேன் என்று அப்படியே போயிட்டு இருந்துட்டு கேட்டுட்டு போறது அல்ல மாற்றங்கள் வரலான சோழ திருத்தங்கள் வரவேண்டி ஏதா மவுத்து நேற்று சகோதரர் இஷா தொழுதான் ஒரு மசிதில் ஒரு மஹா வாசி சின்ன வயசு இஷாவுடைய தொழிலை தொழுதான் சாப்பிட்டா கொஞ்சம் லேசா வருத்தம் என்றால் அப்படி போக்கலை மவுத் அடக்கிட்டாங்க நேத்து இஷாக்கு மஸ்ஜிதுல இருந்தா இன்றைக்கு ஈஷாக்கு மகரக்கே கபில் இருக்கிறார் சோமில்லா இருந்தது மகன் நோயாளியா இருந்தது மகன் சின்ன மகன் வாபம் வைத்தார் அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே சந்தர்ப்பம் நேரம் காலம் இந்த உடல் பலம் இந்த உடலுடைய இந்த உடலுடைய தள்ளி எல்லாம் ஒன்றில நம்பிக்கை வைக்க கூடாது எவ்வளவு இப்ப அல்லா தந்திர சந்தர்ப்பம் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்யலுமோ எந்த அளவு அல்லாட நெருக்கத்தை பொருத்த அடையிறத்துக்கு உள்ள முயற்சியில ஈடுபடலுமோ அதில் ஈடுபடும் உண்மையிலே ஒருவர் நினைக்கிறார் என்றா எனக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வேலை எனக்கு சொல்லித்தாங்க என்றா ஆக கணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே பெரியவர்களே ஒருவர் நினைக்கிறார் எனக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கணும் அப்படியா வந்து ஒரு அமல சொல்லித்தாங்க என்றா அதுதான் மேலான கண்ணியமான நன்மையை கொண்டே ஒரு பாவத்தை விட்டு தடுக்கிறது இந்த தாவத்துடைய முயற்சி இந்த முயற்சியில ஈடுபடுறதை கொண்டு நாங்க சொந்த தனிப்பட்ட முறையில பல பெரிய அளவுல செய்யக்கூடிய பல வருடங்கள் செய்யக்கூடிய அமல்களுடைய நன்மைய இந்த உழைப்புல குறுகிய காலம் ஈடுபடுறதை கொண்டு அடைஞ்சுக்கொள்ளு ஏனென்றா கண்ணியத்துக்குரிய மேலாண் சொல்ல அல்லா மக்களுக்கு அறிமுகப்படுத்துறது இருக்குதே இதுதான் இப்பாதத்திலே ஆக பெரிய ஒரு இதுல ஹாலிஃப பத்தி சொல்றது படைப்பினங்கள் படைத்தவனை பத்தி அறிமுகப்படுத்துறது அவனுடைய வல்லமைய சக்தியை அவன கொதரத்தை எடுத்து சொல்றது கண்ணியத்துக்குரிய மேலாண் சகோதரர்களே பெரியவர்களே உலகத்துக்கு வந்த இந்த உலகத்திலே ஆக திறந்தவங்க யார் யார நாங்க சொல்றோம் ஏன் சிறப்பு சேர்ந்தவங்க ரசூல்லா வரைக்கும் எல்லா ரசூமாரும் அல்லாவை பத்தி மக்களுக்கு சொன்னார் அல்லாவை பத்தி உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய நேரத்தில் மக்கள் கஷ்டங்கள் கொடுத்தாங்க திரமப்படுத்தினாங்க நோவிச்சாங்க மாற்றமான வார்த்தைகளை சொன்னாங்க அதெல்லாம் சகிச்சு கொண்டாங்க அவங்களோட முயற்சியில அவங்க தொடர்ச்சியா ஈடுபட்டாங்க இரவு பகலாக இந்த கவலையிலே ஈடுபட்டாங்க இந்த முயற்சியிலே ஈடுபட்டாங்க அதற்கு நூ ஹலை என்ன சொன்னாங்க பழம் எஜிதா தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷத்துடைய சமரிய அந்த அவ்வளவு காலத்துடைய முயற்சியுடைய முடிவை அல்ல கிட்ட சொல்லி காட்டிட்டு கையே போறாங்க துவா கேட்க போறாங்க துவா கேட்கறதுக்கு முந்தி செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க சும்மா எடுத்த வாக்குல நான் துவா கேட்க இல்லையா நான் இவ்வளவு முயற்சி செஞ்சுட்டு இயலாத கட்டத்துல தான் கையெழுந்த போறேன் கொஞ்ச நேரம் முயற்சிட்டு முயற்சி இல்ல இரவெயில முயற்சித்தலாம் மேலான கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே அந்த உண்மையான கவலை அந்த ஆகத்துடைய உண்மையான அந்த நிலைமைகள் உள்ளத்துல வந்துட்டு அவருக்கு தூக்கமும் வராது அவருக்கு பசியும் வராது அவர் இந்த நேரம் யோசனையிலேயே இருப்பார் அந்த கவலையிலேயே தரிப்பார் துன்யா அடிப்படையில் சில கவலைகள் வந்தோடனே தூக்கம் போவதும் இல்லை பசி வருவதும் இல்லை வைத்தியகாரமாய் சுத்தி கொண்டிருக்கிறோம் உலக கவலைகள் இத்தனை பேர் வைத்தியகாரனா போறாங்க உண்மையான கவலை இது தான் மேலான சோதர்களே அந்த ஆகரத்துடைய நிலைமைகள் உலகத்துடைய சில நிலைமைகளுக்கு நிலைமைகளை வச்சு இப்படி மனிதன் ஆவிடுறான் என்றா இதோட ஆகத்துடைய நிலைமையோட உலகத்துடைய நிலைமையில வச்சு பார்த்தா ஒன்றுமில்ல உலகத்துடைய நிலைமை உலகத்துடைய நிலைமைகள் ஒன்றுமே இல்லை மேலே ஹரத் ஹரிசராம் சொல்றாங்க அவங்க வரவே இல்லை நீம் அவர்களுக்கு உன்னை பற்றி அறிமுகப்படுத்தக்கூடிய நேரத்தில் அவர்களை நீ மன்னிப்பதற்காக நான் அவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா விரல்களை காதலை வைத்துக் கொண்டார்கள் இந்த நூவுடைய சத்தமும் எங்களை காதல புள்ளக்கூடாது இந்த நூ எங்கள கண்ணுக்கும் படக்கூடாது கண்ணுக்கு திரைகளை போட்டுக் கொண்டார் வாங்க எந்த கருத்தில் இருந்தாங்களோ அதே கருத்துல தான் இருந்தாங்க பெருமை தான் காரணம் பெருமையும் பிடிவாதமும் காரணம் பிடிவாதமும் தான் அவங்க இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டதுக்கு தடையா இருந்தது பெருமைக்கு இதே அது பயங்கரமான சாமானி அது மனித உணவு நரகத்திலே சேர்த்தது எவ்வளவுதான் அமளி பாதத்தில் ஈடுபட்டாலும் நல்ல காரியங்கள் ஈடுபட்டாலும் கொஞ்சம் இது வந்துட்டேன் அல்ல எங்கள் அனைவரையும் பாதுகாக்கணும் வேளாண் கண்ணியமான சோழர்களே அதீசலா வந்திருக்கிறேன் ஒரு சிறிய அளவு உள்ளத்த பெருமை ஈந்தா அவர் சொர்க்கம் போவ இயலாது என்றாக நடி சொல்லலாம் என்ற அது அல்லாவோட சம்பந்தப்பட்டது எதுலையும் பெருமை பண்றதுக்கு ஒன்றும் இல்லை எங்களோட பெருமை என்றால் அந்த திறமை அல்லா அல்லா தந்தது எங்கட அழகான பெருமை வருது அந்த அழகா அல்லா தந்தார் பெருமை அல்லா தந்தார் பெருமை அதனாலதான் யாருக்கும் பெருமை வரக்கூடிய மாதிரி யாரோடய பேசிடவும் கூடாது முன்னுக்கு வச்சு புகழவான காரணம் அப்படி புகழ்ந்துட்ட அவருக்கு உள்ளத்துல பூரிப்பு தன்மை வந்தது நான் எல்லாம் அடிப்பட்டு போல்கள் மன்னாபுரத்தில் அமல்கள் அழிக்கக்கூடிய செயல்கள் தன்னை கொண்டு தான் பெருமைப்பட்டு தன்னை கொண்டு தான் திருப்தி அடைந்து கொள்வது இது அல்லா என்ன சொல்ற ஹரிசரா வந்திருக்கிறது எல்லாமே அப்படியே இல்லாமல் எனவே கண்ணியத்துக்குரிய மேலாங்க சகோதரர்களே பெரியவர்களே அந்த கூட்டத்தாளுடைய இதாயத்துக்கு தடையாக அமைந்ததே பெருமையும் பிடிவாதம் சொல்றாங்க சும்மா மேலோட்டமா சும்மா ஒரு பயணம் போயிட்டு ரெண்டு நாங்க அப்படித்தானே ரெண்டு மூணு பயணம் கஸ்டில போயிட்டாச்சு இவங்க திருந்தவே மாட்டாங்க சர்டிபிகேட்டையும் கொடுத்துருவோம் நாங்க இவங்க எல்லாம் மாட்டாங்க எல்லாம் எந்த நேரத்தை இதாக கொடுக்க போறானோ தெரியாது حضرت علیہ السلام ثم ثم دعوتهم اعلنت لهم لهم واسررت சவர்கல்லா யா அல்லாஹ் பகிரங்கமாகவும் நான் அழைப்பு கொடுத்தேன் யா அல்லாஹ் மறைமுகமாகவும் அழைப்பு கொடுத்தேன் ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வணக்காரர்கள் அவர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில சொல்லி பார்த்தேன் அவங்களும் இந்த லைனுக்கு வரையில்லை இந்த கருத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள இல்ல பொது மக்கள்கிட்ட அமைய பார்த்தேன் அவங்களும் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் முக்கியமானவங்க படிச்சவங்க வசதி உள்ளவங்க ஊருடைய தலைவர்கள் கொஞ்சம் சுருக்க விஷயத்தை விளங்கிக் கொள்வாங்க எந்த அடிப்படையில பொதுமக்கள் தான் விளங்குறாங்க இல்ல கொஞ்சம் படிச்சவங்க விஷயங்களை விளங்கினவங்களாவது முக்கியமானவங்களாவது விளங்கிக் கொள்வாங்க அவங்கள்ட்டு பார்த்தா அவங்களும் மேற்கொள்ளுங்க சரி அவங்க தான் விளங்குறாங்க இல்ல பொதுமக்கள் விளங்குவாங்க பார்த்தா அவங்களும் விளங்கி அவங்கத்துக்குதான் வழிய காட்டினேன் ஏ கூட்டத்தார்களே உங்களோட தவறுகளை உணர்ந்து அது கல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க இஸ்தீங்க அவன் அவன் உங்களுக்கு என்ன செய்வான் தெரியுமா வானத்திலிருந்து மழையை பொழிய வைப்பான் மழையை அறக்குவான் பஞ்சத்தில் இருக்கிறீங்க கஷ்டத்தில் இருக்கிறீங்க உங்க தண்ணி ஓடக்கூடிய ஓடைகள் ஆறுகள் எல்லாம் வத்தி போயிருக்கு தண்ணி இல்லாம தோட்டங்கள் எல்லாம் தாங்கி போயிருக்கு வறண்டு போயிருக்கு அல்லாவின் பக்கம் திருப்புங்க அல்லாவோட தொடர்பு சீராக்குங்க தொடர்பு அருந்திருக்கு தொடர்பு அறுப்பட்டு தொடர்பு உண்டாக்குங்க நிலைமைகள் சீராகும் அது மட்டுமல்ல குழந்த பாக்கியங்களை தருவான் ஆண் குழந்தைகளை தருவான் உங்களோட சொத்து செல்வங்கள் அல்ல மறக்க செய்வான் உங்களோட இந்த தோட்டம் துறவுகளை இந்த தோட்ட ஓடைகளை ஒளித்தோட செய்வாள் ஒயும் ஜன்னாசின் வயஜ அல்லக்கும் அனாரா இவ்ளோ விளங்கப்படுத்தி விளங்குறீங்க விலங்கப்படுத்தி விலங்கப்படுத்தி அப்படி ஒரு நிலைமை வரும் அது கூட இப்படி கேட்டாங்க கொஞ்சம் உங்களைய பத்தியாவது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் உங்களோட உங்களோட அமைப்புகள் உங்களை உங்களோட நீங்க யாரால தயாரிக்கப்பட்டீங்க அவனால தானே நீங்க தயாரிக்கப்பட்டிருக்கிறீங்க கண்ணியத்துக்குரிய நீண்ட விஷயம் அசுரத்து நூல்கள் அல்லா கிட்ட அதிகமான நன்மையை பெற்றுக்கொள்ள ஒரு அமல் ஒன்றை எடுக்க சொல்லித்தாங்க மேலான கண்ணியமான சொல்லி அது தாவத்துடைய அமல் என்றா நாங்க சொந்தமா விடிய விடிய அமல் செஞ்சாலும் ஒரு நாளைக்கு முப்பது ஜிசுவா முழுக்க டெய்லி ஓதினாலும் ஏண்ட உங்களோட மௌத்தோட அது முடிஞ்சது இத போல நாலு பேர் உருவாக்குவோம் நாற்பது பேர் உருவாக்குவோம் உருவாக்கப்பட்டவங்க தொழுகாலியா எத்தனை குரானுவதாதவங்க முயற்சியை கொண்டு குரான் ஆனாங்களோ எங்க முயற்சியை கொண்டு எத்தனை பேர் சதக்கா கொடுக்கக்கூடியவங்களாகிட்டாங்களோ செலவங்க இருக்கிறாங்க சின்ன முயற்சி செஞ்சு அவரை எப்படியாவது கொஞ்சம் தீனுக்கு திருப்பி விட்டுட்ட அவர் எங்களை விட ஸ்பீடா போதார் அவரு அவரு கிட்ட பக்குவம் பேணுதல் அவர தகஜத் அவரது அவருடைய அழுகானா நாங்கள் புதுனப்படுறோம் நாங்க கொஞ்சம் முயற்சி செஞ்சு அப்படி இப்படி ஏதோ சில முயற்சிகளை செஞ்சோம் அவரை பத்தி கவலைப்பட்டோம் வேற வேலைங்க போயிட்டு இருக்கிறார் வலிக்கேட்டில் போறார் பாலத்தில் ஈடுபட்டு கொஞ்சம் சந்திச்சு கவலைப்பட்டு முயற்சி அவர்தான் திருப்பி விட்டோம் அதுக்குள்ள சின்ன ஒரு செஞ்சோம் எங்களை சக்திக்கு உட்பட்டதை செஞ்சோம் அல்ல அவருடைய உள்ளத்தை திருப்பிட்டு அவங்க எங்களை விட போறாங்க அதனால தான் செல்ல வலை சொன்னாங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்க எங்களைய விட எங்கள முயற்சியால தயாரிக்கப்படக்கூடியவங்க எங்களைய விட சிறந்தவங்க ஆகிறார்கள் மனிதனுடைய முகத்தை அல்லா பிரகாசமாக்கி வைப்பானாக வெளிச்சமாக்கி வைப்பானாக நபி சல்லா சுவா செஞ்சாங்க அவர் யார் தெரியுமா எந்த வார்த்தைங்களை கேட்டார் காதாலே பாதுகாத்து எத்தி வைச்சார் எப்படி விளங்கினாரோ எப்படி மனநம் செஞ்சாரோ எப்படி அவரு அந்த விஷயத்தை படிச்சு கொண்டாரோ அதே போல மக்கியவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் மக்கியவங்களுக்கு விளங்கப்படுத்தினார் என்று சொல்லிட்டு அப்படியா கொண்டவங்களுக்கு அவங்களோட முகங்களை வெளிச்சமாக்கி வைக்கணும் அவங்களோட முகங்களை பிரகாசமாக்கி வைக்கணும் என்று துவார் செஞ்சுட்டு சொன்னாங்க எத்தனையோ விளக்கசாலிகள் இருக்கிறாங்க அவங்க இந்த விளக்கம் கொடுத்தவரை விட பெரிய விளக்கசாலிகளாகிறாங்க எங்களோட முயற்சியால் உருவானவங்க எங்களை விட சிறந்தவங்க ஆகிறாங்க அப்ப அவ்வளவு நன்மையும் எங்களுக்கு கிடைக்கும் அவரு கிடைக்கிறத போல எங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் ஒரு தாயி அல்லாவுடைய பாதையில பாடுபடக்கூடியவர் அல்லாவுடைய களிமாய் துலகத்துல மேலோங்கிறதுக்காக முயற்செய்யக்கூடியவர் மக்களுடைய தீர்த்திருத்தத்துக்காக பாடுபடக்கூடியவர் மக்களுடைய இஜாயத்துக்காக முயற்செய்யக்கூடியவர் அவருடைய மூடப்படுறது இல்ல பொதுவாக அமல்கள் அவன் அப்படியே முடிஞ்சது நான் தொழுந்து கொண்டிருந்தாவிட்டான் தொழுந்து முடிஞ்சு நான் வளமையா குரான் நான் என் மௌத்தாமத்தோட நான் ஓதி கொண்டிருந்த குரான் முடிஞ்சு ஆனால் அவ்வளவு அமல்கள் பூர்த்தியான நன்மை அவங்களுக்கு கிடைக்கிறத போல எங்களுக்கும் கிடைக்கும் அவங்களுக்கு எப்படியோ எங்களுக்கு பூர்த்தியா கிடைச்சது அதுதான் சொன்னாங்க அழைக்கப்பட்டவர் எப்படி அமல் செய்தாரோ அதே போல நன்மை அழைத்தவருக்கும் கிடைக்கும் யார் அழைப்பு கொடுத்தாரோ அவரது நேர்வழிக்கு காரணமா இருந்தாரோ அவருக்கு அதே போல நன்மை கிடைக்கும் இதனால பாதி இவருக்கு பாதி அல்லா சொன்னாங்க எந்த குறை இல்லாம அதனால தான் மேலான சொல்ல இந்த தாவத்துடைய அமலை விட சிறந்த ஒரு அமல் இல்ல என்று அடிச்சு சொல்றதுக்கு காரணமே எவ்வளவுதான் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் சதக்கா கொடுக்கட்டும் அது அவர்தோட முடிஞ்சு சில நேரம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எங்களே விட தகுதியானவங்க அறிவுல கூட விளக்கத்துல கூட பக்குவத்துல கூட நல்ல வசதியில கூட நாங்கள் கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பி விட்டோம் ஒரு சும்மா ராத்திரிக்கு வாங்க ஹஜியார் போம் வாங்க என்று அவரை கூட்டி கொண்டு வந்தோம் அவர் பயான கேட்டார் அல்லா அந்த சந்தர்ப்பத்தில் அவர்த உள்ளத்துல போட்டுட்டார் உள்ளத்துக்கு பட வைக்கிறத அல்லா தானே எங்களால பட வைக்காரே உள்ளங்களுக்கு பட வைக்கிறேன் ரொம்ப ஏன்னா உள்ளங்களுக்கு சொந்தக்காரன் திருப்புறவன் அவன் தான் கண்ட்ரோல் அவன் கையில தான் இருக்கு மூக்கலான் கை நீக்கி அவன் கையில தான் எண்ணியத்துக்குரிய மேலான சோதர்களே அதுக்குள்ள சந்தர்ப்ப சூழலை நாங்கள் உருவாக்குவோம் அதுக்குள்ள விளங்குறதுக்குள்ள சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்கி கொடுக்கிறது தான் எங்களவே இல்லை இதை எங்களுக்கு அவருடைய கையா காலை பிடிச்சி கெஞ்சி முயற்சி ஒன்று செஞ்சு கொஞ்சம் நேரத்தை காலத்தை ஒதுக்கி ஹெல்மெட் அவர்கிட்ட வீட்டுக்கு போய்ச்சி எங்கள்கிட்ட வாகனம் வீந்த அவரை வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு அல்லது அவர்ட்ட வாகனத்தை சார் ஏறிக்கொண்டு அவரை வந்து இனி சேர்க்கறது எங்கள்ட எப்படியாவது ஒரு முயற்சி ஒன்றை செஞ்சு அவரது அன்பா இரக்கமாக அவரை அவருக்கு விஷயத்தை விலகப்படுத்தி ஒரு த்ரீ டேஸ் ஒன்றை கூட்டிக் கொண்டு போனது எங்களால் போனதுக்கு வைக்கிறது அல்ல அவருக்கும் தேவை இருக்கணும் அப்பதான் கொடுப்பாங்க சூழ்நிலை அதே போல இந்த அமலை விட சிறந்த ஒரு அமல் இல்ல அடுத்தது அல்லாத நெருக்கம் எனக்கு கிடைச்சிடணும் அவசரமா அல்லாத நெருக்கத்தை அடையணும் விரும்புகிறார் என்றா அதுக்கும் இந்த தாவத்துடைய உழைப்பு நீண்ட காலங்கள் தனிப்பட்ட இவாதத்தில் ஈடுபட்டு கிடைக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை சில கால குறுகிய காலத்துக்குள்ள இந்த தாவத்துடையழைப்பில் முறையாக சொல்லப்படக்கூடிய முறப்படிவத்தர் ஈடுபடுவாரேனா அல்லாஹ் கொடுத்துடுவார் அவசரமா அல்லாத இருக்க சாரே பெண்ணியக்குரிய வேளாண் சோகர்களே பெரியவர்களே அல்லாவுக்காக அலைகிறார் அல்லாவுக்காக தங்க உடல் பொருள் நேர காலங்களை செலவழிக்கிறார் பொதுவான விஷயம் ரொம்ப தெளிவான விஷயம் மனைவி மக்களோட ஊட்டு தொழில் வியாபாரத்தோடு இருந்து கொண்டு அமல் செய்யறது அது அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லை அதுவும் மக்களுக்கு கஷ்டமா இருக்கிறது அது அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை எங்களோட உள்ளம் யாரோட சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அவங்கள விட்டு பிரிகிறதுக்குதே அது மிக கஷ்டமான ஒரு காரியம் கண்ணியமான சோவர்களே பெரியவர்களே அல்லாஹ் தியாகத்தை வச்சு அல்லாட நெருக்கத்தை கொடுக்கிறார் ஒரு மனிதன் அல்லாஹ் அடையலும் அல்லாஹோ அடையலும் தியாகத்தை கொண்டு ஒரு பெரியார் சொல்றார் கஷ்டத்துடைய அடைஞ்சு கொள்ளேன் அந்த அடியும் அவன் தியாகத்தை வச்சுதான் அந்த பெரியார் நீ பெரிய அந்தஸ்தா விரும்புறாய் ஆனால் இரவெல்லாம் நல்லா தூங்குறாய் சோம்பேறி நீ பெரிய சோம்பேரியா இருந்து கொண்டு எப்படி அப்பா உயர்ந்த அந்தஸ்தடையும் நீ தியாகம் செய்ய தயாரில்லை உங்களோட ஆசைகளை உங்களோட விருப்பங்களை அல்லாவுக்காக விட தயாரில்லை நல்ல தூங்குறாய் உயர்ந்து அந்தஸ்து அடையமேனு நினைக்கிறாய் அந்த பெரியார் கேட்கிறார் யகு சொல் வரமன் செலவன் முத்து சிப்பில் அடிக்கக்கூடிய முத்து எடுக்கிறவரு கடலோரத்தில் கால கலகல அது கிடைக்காது அதுக்கு என்ன ஆள் கடலுக்கு டீப்பான இடங்களுக்கு போய் முங்கி முத்து எடுக்காக எது நூறு அடி உள்ள போறார் போறார் உள்ளுக்கு போயிட்டு எடுக்கிறார் வெளியே வந்தா முத்து இல்லாட்டி ஆள் செத்து எந்த ஒன்று நடக்கும் அப்ப அவர் உயிர் உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில அவர் அந்த பொறுமதியான ஒன்று அடைகிறார் நீ வந்து தியாகமே இல்லாம பெரிய அந்தத்து கிடைக்கணும் கேட்கற துவம் ஜென்னத்தும் சிறிதாவும் சத்தாது ஜென்னத்தும் சிறிதாவும் சும்மா கிடைக்காது அதுக்கு அல்ல சொல்லிருக்கிறான் الذين هم தெரிதோ அவர்தான் ஜனதம் கோவில் உள்ளவராயிருப்பார் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட மாட்டார் துணியாவுக்கும் ஆக்கிரத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஈடுபட மாட்டார் அவருடைய வெக்கஸ்தலத்தை மருமஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்வார் அவருடைய பூர்த்தி செய்வார்களோட அல்லது அடிமைகளோடு பூர்த்தி செய்வார் அடிமைகள் இப்ப ஆசைகளை பூர்த்தி செய்வார் ஒப்பந்தங்கள் செஞ்சால் நிறைவேற்றுவார் வாக்களிச்சால் நிறைவேற்றுவார் உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவார் தொழுகையா உரிய நேரத்தில் பேணுதலா தொழுவார் உள்ளட்சத்தோட தொழுறது அவர்தான் தகுதியானவர் அவர்தான் அதுதான் எங்கள் அனைவரையும் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பாங்க உழைப்புகளும் செய்வ மாமீனால கிடைக்கும் ஏசி அதுக்கு என்று சில முயற்சிகள் அதுக்கென்று சில தியாகங்கள் அதுக்கு ஒரு முறை இருக்க அந்த முறையில போனா அது கிடைக்கும் செய்வான் சொல்லிட்டு நாங்கள் எதை ப்ராமிஸ் பண்ணிருக்கிறோமோ நாங்க எதை உங்களுக்கு தாரே என்று சொல்லிருக்கிறோம் தந்தே தீர்வோம் அடுத்த பேச்சு இல்லை அதுக்கு மாற்று கருத்து கிடையாது சொன்னதை செய்வோம் அல்லா சொல்றேன் அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே பெரியவர்களே அல்லாட நெருக்கத்தை அடையிறத்துக்கும் வழி இந்த வழிதான் அதே போல ஆகரத்திலே உயர்ந்த அந்தஸ்தடைய ஆகிரத்துல பெரிய அந்தஸ்து அடையிறத்துக்கும் இந்த தாவத்துடைய உழைப்பு அடிப்படையா இருக்கு எங்களோட செயலேட்டுல எவ்வளோ நல்ல வேலைகள் எங்களால் நாங்கள் செய்யாத வேலை எழுதப்பட்டிருக்கோம் நான் நேரத்தோடு சொன்ன மாதிரி அதெல்லாம் எப்படி வந்துச்சு என்ன செயலேட்டுக்கு இவர் அதுக்கு காரணமாக இருந்திருக்கிறார் இவர் அந்த நல்ல காரியங்களுக்கு காரணமா இருந்ததுனால செயலேற்றில செஞ்சதாக பதிவு செய்யப்பட்டது எனவே கண்ணியத்துக்குரிய மேலாண் சோழர்களே வரக்கூடிய காலம் ரமலான் வந்துட்டு மிக நெருங்கி விட்டதே இது தியாகத்துக்கென்று உள்ள காலம் வெறும் பாதத் மட்டும் செஞ்சு கொண்டிருக்கிறதல்ல பத்ரி யுத்தம் எப்ப நடந்துச்சு இந்த ரமலான் இல்ல கண்ணியத்துக்குரிய மேலாண் சோழலே ஒரு யுத்தம் ஒன்று செய்றேன்டா இன்றைக்கு மாதிரி மேலாலை வந்து அப்படியே போட்டுட்டு போறியா ஒளிஞ்சி மறைஞ்சி இருந்து சுட்டு ஓட்டுறதா அது அதுமா யுத்தமா நபியுடைய காலத்தை நடந்துச்சு நேரடியாக நடந்தது வெட்டு கொத்து கை தொங்கும் கால் தொங்கும் களத்து வேற கால் வேற சுபகானுடைய யுத்தத்துக்கு எடுத்து பார்த்தா குத்தம் சுபானம் சல்லட போன மேல் தொன்னூறு காயங்கள் கை தொங்குறது பேச லேசி செஞ்சு கொண்டிருக்கிற கஷ்ட உட்கற காலத்துக்கு அல்ல ரமந்தான் இது மல்டிபலா இல்ல தாரத்துக்கு கூட நன்மை தரத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் அடியார்கள் எல்லாத்தையும் அவண்ட ரகமத்துக்குள்ள ஆக்கி கொள்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தார சிலவங்க அமளி பாதத்தோடு அவங்கள உடையலே அல்லாத அடியார்களே அப்ப அல்ல அவங்களையும் எடுத்துக்கொள்ளுமே உள்ளுக்கு அவங்க ரகமத்துக்குள்ளே அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கணுமே அவங்களையும் இருந்து ரிலீஸ் பண்ணணுமே நரகத்திலிருந்து விடுதலை செய்யுமே அதுக்குதான் இந்த முப்பது நாலு மூணா பிரிச்சு ராம தெண்டும் மக்து தெண்டும் நரண்டு விடுதலை என்றும் மூணு பாதையா பிரிச்சு எல்லாம் எல்லாமே இதுக்குள்ள வந்துடும் அதனால தான் இருக்குது அடைந்தோம் ஒரு மனிதன் நல்லாட மன்னிப்ப பெற்றுக்கொள்ள இல்லையே எவன் பெற்றுக் கொள்ள இல்லையோ அவன் நாசமா போகட்டும் என்ற அந்த விஷயம் எல்லாரும் சொல்லுள்ள இந்த இவ்வளவு பெரிய ஒரு சான்ஸ குடுத்தும் இவ்வளவு பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தும் அவரை பெற்றுக்கொள்ள நஷ்டவா அதனால கண்ணியத்துக்குரிய மேலாண்மை சகோதரர்களே அல்லாவுடைய பாதையில போறதுக்கு ரொம்ப பொருத்தமான காலம் இந்த ரமதானுடைய காலம் நாங்க எங்கட அன்றாட முயற்சிகள் மாஷ அல்லா பறக்கத்தாக முயற்சிகள் செய்யப்படக்கூடிய ஏரியாக்கள் நாம் உழைப்போல் செஞ்சு கொண்டிருக்கிறோம் நிறைய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய மேலாண்மை சகோதரர்களே அதை அப்படியே கீழே போயிடக்கூடாது இன்னும் இன்னும் உட்டு கொடுக்க கூடாது இன்னும் அதை மேல மேல் மேல கொண்டு வரத்துக்கு தான் இன்னும் முயற்சியில கூட்டுறதுக்குத்தான் நாங்க யோசிக்க ஒளிய நாங்க இந்த அமல்கள்ல புறப்பாடு நடந்திடக்கூடாது அதனால இன்ஷால்லா நாங்க எல்லாரும் அல்லாவுடைய தீனுக்காக தந்த நேர காலங்களில் ஒதுக்கி பாடுபடத்துக்கு எல்லாரும் நியத்தி வைப்போமா இன்ஷால்லா தாலியுடைய அமல்களும் நடக்கும் அதுலேயும் நாங்க கலந்து கொள்வத வீட்டிலையும் அப்படியே ஒரு சூழல எங்களோட மக்கள் அல்ல எங்களை பொறுப்புல தந்திருக்கிறான் கியாமத்துடைய நாளேல மனைவி மக்கள் எங்களையே காட்டி கொடுப்பாங்களாம் என்று ஹதீஸ்லா தீன கொடுக்காம போயிட்ட வேண்டாம் வெறும் துனியாவை மட்டும் சம்பாதிச்சு சம்பாதிச்சு எல்லாத்தையும் அழகா கொடுத்துட்டு தீன கொடுக்காம போன வேண்டா பெரிய நஷ்டத்தை நாங்க பெரிய அநியாயத்தை செஞ்சுட்டு போனோம் துனியாவை பெரியா கொடுக்க இல்ல தீனா அல்லாட தொடர்பா மனைவி மக்களுக்கு கொடுத்துட்டு போனோம் வேண்டா ஆக பெரிய சொத்தை கொடுத்துட்டு போனதா கருதப்படுவோம் அல்லா அந்த பிள்ளைகள விஷயத்தை அல்லா பார்த்துக் கொள்வான் அதனால வேளாண் சொல்லி வீட்டுல தீன் வரணும் மனைவி மக்கள்கிட்ட தீன் வரணும் தெரியுமே நாங்க மின்னல் வேகத்துல போய் கொண்டிருக்க அப்படி பரவி கொண்டிருக்க அதனால வேளாண் சொல்ல எங்கள வேகங்களையும் கூட்டணும் எங்களை முயற்சிகளை கூட்டணும் எங்க கவலையை கூட்டணும் வீட்டுல ஒரு மாகோல உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யணும் அதே போல மாசத்துல ஒரு மூணு நாள் போறதுக்கு நாங்க ரவலாலுடைய மாதம் மிக சிறப்பான மாதம் வளமையாக போய் கொண்டிருக்கிறதோட இன்னும் சகோதரர்களை அழைச்சிக்கொண்டு ரமலாளுடைய காலத்துல உள்ளங்கள் கொஞ்சம் அப்படியே பண்பட்டு இருக்குது அமல் சீரத்துக்கு ஆர்வமான காலம் அதனால தான் சந்தில பொந்துல மூளை முடுக்க இருக்கிறவங்க எல்லாம் மசித்துக்கு வந்துடுறாங்க அன்றைக்கு தான் விளங்குது மகன்லால் எவ்வளவு பெரிய கவுடோண்டிக்க ரமல தான் விளங்குது மக்கள் நாளிலே இருந்தாங்க ஆனா காணே இல்லை தேதி போயிட்டு கண்டுபிடிக்க கிடைக்கல ரமதான்ல தேதி போவே இல்ல எல்லாம் வந்து சேர்ந்துடுறாங்க அப்படி வந்த மக்கள்ல முயற்சியை செஞ்சு எப்படியாவது நல்ல சந்தர்ப்பம் சைத்தானையும் கட்டி இழுத்து போட்டு வச்சிருக்கிறேன் அப்ப நல்ல சந்தர்ப்பம் இது அதனால கொஞ்சம் இந்த அல்லாட பாதையில அவங்களே அழைச்சுக்கொண்டு போறதுக்கு நாங்க முயற்சி செய்வோம் எந்த நல்ல விஷயங்களை பேசணும் கேட்டோமோ அல்லாமல் செய்வாங்க